சச்சிதானந்த விஷோத்பதித்தாபயவிஷா ஸ்ரீகிருஷ்ணா சபுத்தோகா தியேத்தபாஹரிம் உபாசீனஸ்தவீம் லேபே வைஜன்மஸ் நாரதமர்ஷி வசதேவ பாகவத தர்மத்தை அவர் பிரார்த்தனைக்கு இணங்க உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார் ரிஷபதேவரை அறிமுகப்படுத்தினார் ரிஷபதேவருக்கு நூறு புத்திரர்கள் வேதத்தில் கரகண்டவர்களாக இருந்தார்கள் அவர்களுள்ள மூத்த புத்திரனுக்கு பரதன்னு பேர் அவன் எப்போதுமே நாராயண பக்தியில் சிறந்து விளங்கினான் அப்படின்னு சொன்னார் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அவர் என்ன பண்ணினார் இந்த உலகத்தில் வாழ்ந்தார் இந்த பூமி நன்றாக இந்த பூமியை அனுபவிச்சுட்டு வாழ்க்கையை இறைவனை சார்ந்திருந்து தர்மார்த்த காமங்களையெல்லாம் அனுஷ்டித்து பலன்களை எல்லாம் அனுபவித்து என்ன பண்ணார் நான் இந்த பூமியை தியாகம் பண்ணினார் நிஸ்பிருகசிய திருணம் ஜெகத்துன்னு சாஸ்திரத்தில் சொன்ன மாதிரி இந்த பூமியை வாழ்க்கையெல்லாம் சந்நியாசம் பண்ணி துறந்து விட்டு நிர்கதா நிர்கதானா வீட்டிலருந்து கிளம்பி தபச ஹரிம் உபாசீனஹா சன் தபஸ்னால் அந்த பகவான் ஹரியை உபாசனை பண்ணி த்ரிபிகி ஜென்மபிகி மூன்று ஜென்மங்களில் இந்த தபை திரும்ப திரும்ப பண்ணி தத் பதவியும் லேபே வை வைனா அடைஞ்சாரன்றோ அப்படின்னு அர்த்தம் அந்த பதவியை மோட்ச பதவியை அந்த ஹரியின் திருவடிகளை அடைந்தார் அல்லவா அப்படின்னு அவருடைய மகிமையை சொல்கிறார் ரிஷபதேவருடைய புத்திரனாகிய பரததேவன் எப்பவுமே நாராயணன பரணாக இருந்து கொண்டு இந்த உலகத்தை அனுபவித்து அதற்கு பிறகு இந்த உலக வாழ்க்கையை துறந்து பிறகு தபஸ் பண்ணி ஹரிய தியானம் பண்ணி மோட்சத்தை அடைஞ்சார் அப்படின்னு சொல்லி ரிஷபதேவருடைய புத்திரராகிய பரதரப்பத்தின மகிமையை அவர் ஒரு பாகவதராக கருதி சொல்லி பூர்த்தி பண்ணுறார் இந்த ஸ்லோகத்தை மண்மார்ந்தல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம் காரானந்த மகாஸ்வாமிகளின் அருக்குறில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம்